என்ன சரிமாமா இன்னைக்கு என்ன சொல்ல புரியமாம்மா வாடா புக்குட்டி வாடா இன்றைக்கி ஒரு கதை சொல்லுவோம்மாடா ஆஹா கதையா கதையெல்லாம் சூப்பராக இருக்குமே நல்ல கதையாக ஒன்று சொல்லுங்க மாமா இவரு கதை நான் சொல்லுவேன் அது நல்ல கதையா கெட்ட கதையான நீ முடிவு நிற்கணும் சரி சரி சொல்லுங்க உங்களை விட்டால் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க சீக்கிரம் கதையை சொல்லுங்க இருட ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே சொல்லுங்கள் சொல்லுங்கடா என்ன கதா சொல்கிற சொல்லுவோம்மாடா ஆ ஐயா பேசிக்கிட்டே இருப்பீங்களே சீக்கிரம் கதையாக சொல்லுங்க மாமா எனக்கு நேரம் ஆகுது வரும்போதே காலில் பண்ணி தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டு தாண்டா வருவேன் சரி சரி ஓகே கதையை சொல்லுவோம் சரி சரி சேக்க சொல்லுங்கள் ஒரு காட்டில் ஒரு மைனா ஓகேந்து ஒரு நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு ஓஹோ அப்போ அந்த மைனா பாடின பாட்டை பக்கத்தில் இருந்த ஒரு குயில் ஒன்று உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் சரி அந்த குயிலுக்கு இந்த மைனா பாடின பாட்டை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான் ஆகா இவ்வளவு அழகாக பாடுது இந்த மைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனாகிட்ட போய் ஏ மைனா நீ இவ்வளோ அழகாக பாருவியே நீ யார்கிட்ட போய் சங்கீதம்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மைனா சொன்னிச்சான் நான் சங்கீதம்லாம் போய் கற்றுக்கலப்பா எனக்கு பிறவிலே அந்தமாரி பாட்டெல்லாம் பாட தெரியும் அதனால் நான் பாட்டுக்கு இப்படி பாடிக்கிட்டு இருப்பேன் நேரம் போகலைனா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி அப்போ அந்த குயில் சொன்னிச்சான் சரி எனக்கு கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் கற்றுத்தாரியா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த மைனா சொன்னிச்சான் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க தெரியாது நான் பாட்டுக்கு பாடுவேன் நீ வேணா நான் பாடுறத கேட்டு நீ ஏன் பாடிக்க அப்படின்னு சொன்னிச்சான் சரினு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மைனா தெரிஞ்சால் சரி உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடு போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னுச்சான் உடனே இந்த குயில் என்ன பண்ணிச்சான் அதுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு எடுத்து அதை பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சான் பாடினோன்னே அந்த பாட்டு இந்த மைனாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோம் ஆகா குயிலே நீ என்னை விட எவ்வளவு பாட்டு பாடுறேன் நீ போய் என்னையை போய் பிரமாதமாக பேசுகிறேன் நீ உன்னுடைய குரலும் உன்னுடைய பாட்டும் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த குயிலை வந்து இந்த மைனா பாராட்டிச்சான் ஓஹோ இப்படி ரெண்டும் பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குயில் வந்து ஒரு ஐடியா சொன்னிச்சான் சரி நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு குரல் வளம் இருக்குது நல்லா நம்ம ரெண்டு பேரும் நல்லா பாடுறோம் அதனால் மென்ன ஒன்று வந்து தினந்தோறும் காலையில் இந்த பூங்காவில் வந்து நம்ம நல்லா பாடுவோம் இங்கே இருக்கிற எல்லாேருமே வர்றவங்க போகிறவங்க அந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால நாளையிலேருந்து நம்ம காலையில் இங்கே வந்துடுவோம் வந்து நம்ம இங்கே பாட்டு பாடிட்டு ஒரு பாட்டு டெய்லி ஒன்று பாடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு முடிவு ஒன்றுச்சிக்கலாம் சரி யார் ரெண்டு ரெண்டு ரெண்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கு பாட்டுக்கு போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் ரெண்டும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துருச்சு வந்து உக்காந்து அந்த மைனா வந்து முதல்ல வழக்கம் போல் பாட ஆரம்பிச்சான் அது இதுவரையும் கற்றுக்கி வச்சுருந்த வித்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு சேர்த்து வச்சு மொத்தமாக வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு பாட்டை ரொம்ப நல்லா பாடித்தான் ஏ அந்த அப்படியே இந்த கோயில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆகா இவ்வளோ அழகாக பாடுன்னு அப்படியே ரசித்து கேட்டுட்டு அதோடய பாட்டு முடிஞ்ச உடனே அந்த மைனா கெடிச்சான் சரி கோயிலு நான் என்னோடய பாட்டை முடிச்சுட்டேன் இப்போ நீ உன்னோட பாட்டை பாடு அந்த கோயில் சொன்னிச்சான் எனக்குன்னு ஒரு பாட்டு கிடையாது இப்போ நீ பாடின பாட்டையே நான் திருப்பி பாடுறேன் அப்படின்னு நினச்சான் சரி பரவாயில்ல பாட அதையும் கேட்போம் அப்படின்னு நினைச்சான் உடனே அந்த கோயில் என்ன பண்ணிச்சா அந்த மைனா பாடின பாட்டை அப்படியே அப்படியேங்கிறத விட அதை விட அழகாக சூப்பராக நல்லா ரொம்ப நல்லா பாடித்தான் பாடி முடிச்ச உடனே அந்த கோயில் கேட்டுச்சான் பத்தியா நீ பாடின பாட்டை நான் எவ்வளவு அழகாக பாடிட்டேன் பற்றியா அப்படின்னு நினச்சான் அப்போ அந்த மைனா சொன்னான் நீ நல்லா தான் இருந்தாலும் ஏன் அளவுக்கு ஒன்றால் பாட முடியலைப்பா ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன்ல அதனால எனக்கு வந்து அது ரொம்ப நல்லா நல்லா பாடிவிட்டேன் நீ பாடினதில் சில குறைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு அந்த மையனாக சொன்னான் இந்த கோயிலுக்கு கோவம் வந்துருச்சான் என்ன அப்படி சொல்லிவிட்ட நீ இப்போ ஒரு நாளாக கற்று வச்சிருந்த ஒரு விஷயத்தை நான் ப நீ பாடினே அதை கேட்டு உடனே நான் திருப்பி அவ்வளோ அழகாக பாடிப்பிட்டேன் அதை போய் நீ சரியில்லை குறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கே சொல்லி இந்த கோயிலுக்கு கோவம் வந்துருச்சான் இதுக்கு ரெண்டு ஜண்டை போட்டுக்கிட்டே இருந்த உடனே அப்புறம் அதுக்கு என்ன பண்ணிச்சிக்கலாம் ரெண்டையும் சேர்ந்து சரி நம்ம ஏன் ரெண்டு பேரும் ஜண்டை போடணும் நம்ம வந்து இது ரெண்டு பாட்டையும் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட பாடி காட்டுவோம் அவர் பார்த்துட்டு என்ன முடிவு சொல்கிறாரோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் மூட்டை முடிவு பண்ணிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி சுற்றி பார்த்துக்கலாம் யார்கிட்ட வாங்கி பாடலாம்னு பக்கத்து மரத்தில் ஒரு காக்கா ஒன்று உட்காந்துருந்துச்சா எப்படி மேம் ரெடியாக காக்கா வந்து உட்காந்துச்சா ஏன்டா ஒரு கதைக்கு தனாடா சொல்கிறோம் ஒரு காக்காங்கன்னா உட்காந்துருந்துச்சுன்னா சரி நீ கேட்டுக்கவே அது எப்படி வந்து உட்காந்துச்சுன்னா நானாக பிடிச்சிட்டு வந்து காக்கா உட்கார வச்சேன் அப்படியா அதுவான் வந்து உட்காந்துச்சா இல்லைடா நான் அந்த அண்டா போய் பிடிச்சிக்கிட்டு வந்தேன் ஏண்டா ஓட்டு குலப்பிரணி கதைய பண்ணிவிட்டா சொல்கிறதை கேளுறேன் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் எப்படி கோவப்படுறியே கதை சொல்லும் போது கோவப்படக்கூடாது சொல்லுங்கள் சொல்லுங்க உனக்கு கதை சொல்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு சரி சரி ஆ சரி என்னடா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் அந்த காக்கா வந்து உட்காந்து ஆ சரி சரி ஆ அந்த காக்கா வந்து உட்காந்து அந்த காக்கா கிட்டே போய் இதுக்கு ரெண்டும் சொன்னிச்சுக்கலாம் இந்தமாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் பாடுறோம் இதில் எந்த பாட்டு யார் பாடுற நல்லா இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு அந்த காக்கா கிட்டே போய் ரெண்டும் கேட்டுச்சுக்கலாம் சரி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மைனா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாட்டை அது பாட்டுக்கு அந்த சங்கீதம் சாரீ தான் எல்லாம் சேர்த்து நல்லா பாடித்தான் அஞ்சு நிமிஷம் பாடித்தாமா டே ஒரு கதைக்கு தானடா சொல்கிறேன் என்னடா அப்படி கதை சொல்ல கூட மாட்டேங்கிறீங்கடா இடையில எடா குறுக்க இங்கே வந்து நான் கதை முடிகிற வரைக்கும் நீ பேசக்கூடாது சரியா சரி சரி சொல்லுங்க சொல்லுங்கள் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாடித்தான் அப்புறம் அதே பாட்டை திருப்பி இந்த குயில் என்ன ஒன்றுச்சா அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதே பாட்டை திருப்பி பாடிச்சான் இது ரெண்டையும் பொறுமையாக காக்கா கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் கேட்டு முடிச்சுட்டு அது சொன்னிச்சான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பாடு நீங்கள் உங்கள் பாட்டை யாராச்சும் இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டுச்சான் இதுக்கு ரெண்டு கொண்டும் பிடிக்கலையே என்னடா இது சொல்லுது நம்ம தீர்ப்பு சொல்ல சொன்னால் இது என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இது ரெண்டும் தலையை சிரிச்சி அப்போ அந்த காக்கா சொன்னான் இப்போ பாருங்கள் நான் என்னோட பாட்டை எடுத்து விடுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கா கா கானு கத்துச்சான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கத்துச்சான் அந்த ஊரில் இருந்த காக்கா உரம் இங்கே வந்துருச்சான் இதை பார்த்த உடனே அதுக்கு ரெண்டுக்கும் ஆச்சரியமாக போச்சான் அப்போ அந்த காக்கா சொன்னிச்சான் என் பாருங்க இன்றைக்கி நேரம் பாட்டு பண்ணியே உங்கள் பாட்டை கேட்குறதுக்கு இது வரைக்கும் கூட வரல நான் பாருங்கள் என்னோட பாட்டை எடுத்து ரெண்டு நிமிஷம் தான் விட்டேன் இந்த பாருங்க எவ்வளவு என் இனமெல்லாம் வந்துருச்சு இது மாதிரி எனக்கிட்ட தான் இவ்வளவு பெரிய சரக்கு இருக்குது அதை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் அழிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காக்கா வந்து அது ரெண்டையும் நோஸ் கட் பண்ணிருச்சான் ஓஹோ அப்போ காக்கா மட்டும்தான் நல்லா இருந்துச்சா மாமா அது இல்லாடா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறது ரெண்டாவது தனக்குத்தான் இல்லாமல் தெரியும் தான் பெரிய ஆள் அப்படின்னு யார் தற்பொருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுகளெலாம் எந்த காலத்துலையும் முன்னேற முடியாது அப்படியே தான் இருக்கணும் தனக்கு தெரிஞ்ச விதையத்தை நம்ம செய்வோம் நம்மளால் செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல சிறப்பாக செஞ்சோம்னா நமக்கு என்ன பெருமைகள் புகழ் பதக்கம் இதெல்லாம் வரணுமோ அது தானாக வந்து சேரும் நம்ம வந்து புகழை தேடி ஓட வேண்டாம் நம்மக்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா புகழ் நம்மளை தேடி வரும் அது இந்த கதையோட கருத்து ஓஹோ இப்போ பலனை எதிர்வாராதே அப்படின்னு சொல்கிறியா அதானே அதே தான் இந்த தான் தெளிவாக சொல்லிவிட்டியே நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம வந்து எப்போவும் தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா சரி மாமா நல்லா சூப்பராகவும் இருக்காது சினி அன்னைக்கு சரி நான் கிளம்பட்டேன் நேராகுது சரிப்பா அது பத்திரமா போய்ட்டு வா சரி வரேன் மாமா